தலைப்பு முப்பத்து ஒன்பது வடுகநாதர் வடுகநாதர் விஷ்ணுவினுடைய தோலை உரித்து போர்த்து கொண்டது யாதெனில் உண்டான மந்தத்தில் தோன்றின சீதமான விஷ்ணு அகம் புறம் எங்கும் இருப்பதை அப்படி எங்கும் பரவப்பட்டாது ருத்திரனான வடுகநாதர் என்பது